வணக்கம் நற்றினியின் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி எட்டாவது செய்தி சேவை பெப்ரவரி பத்தொன்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பது மாசி மாதம் ஏழாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழக செய்திகள் ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க உத்தரவிட முடியாது என உச்ச நீதிமன்றம் தமிழக அரசின் அரசாணையை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகுமாறு வேதாந்தா நிறுவனத்திற்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஸ்டெர்லைட் ஆலையை மூட உத்தரவிட்ட தமிழக அரசாணை செல்லும் எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட்டில் பதிமூன்று பேர் பலியானது குறித்து சிபிஐ தொடர்ந்து விசாரிக்கலாம் என உச்ச அனுமதி அளித்துள்ளது தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று சிபிஐக்கு விதிக்கப்பட்ட நிபந்தனைகளை நீதிமன்றம் ரத்து செய்தது தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே டாஸ்மாக் ஊழியரை துப்பாக்கியால் சுட்டு சுமார் ஒன்றேகால் லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்ற இரண்டு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் அவர்களிடமிருந்து மூன்று நாட்டு ரக சிறு கை துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டன காவிரி டெல்டாவை உள்ளடக்கி நடைபெறவுள்ள ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான மூன்றாவது சுற்று ஏலத்தில் தமிழகத்தில் இரண்டு வட்டாரங்களை பன்னாட்டு நிறுவனங்களுக்கு விடுவதற்கான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது சமூக ஆர்வலர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஏர்செல் மேக்ஸிஸ் வழக்கில் சிதம்பரத்தை கைது செய்ய மார்ச் எட்டாம் தேதி வரை தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது சமூக ஆர்வலர் முகிலன் காணாமல் போன விவகாரம் தொடர்பாக மூன்று மாவட்ட போலீஸ் சூப்பரெண்ட்களுக்கு உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இந்திய செய்திகள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள அர்ஜென்டினா அதிபர் மௌரி கியோ மக்ரி டெல்லியில் நேற்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து இரு நாடுகளுக்கு இடையிலான பல்வேறு தரப்பு நட்புறவுகளை மேம்படுத்துவது தொடர்பாக முக்கிய ஆலோசனை நடத்தினார் பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான காலம் முடிந்துவிட்டது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் காஷ்மீரின் சில பகுதிகளில் நேற்று அதிகாலை நிலநடுக்கம் ஏற்பட்டதால் மக்கள் அச்சமடைந்தனர் இந்திய விமானப்படை வரலாற்றில் முதல் முறையாக ஹினா ஜெய்ஸ்வால் என்ற பெண் முதல் விமான பெண் பொறியாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் புல்வாமா தாக்குதல் திட்டத்தின் மூளையாக செயல்பட்ட முக்கிய தீவிரவாதியை பனிரெண்டு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பாதுகாப்புப் படையினர் நேற்று சுட்டுக் கொன்றனர் மேலும் பாகிஸ்தானைச் சேர்ந்த மற்றமொரு தீவிரவாதியும் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டார் இந்திய தரப்பில் நான்கு இராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர் இந்தியாவில் பதினான்கு புள்ளி ஆறு சதவீதம் அதாவது பதினாறு கோடி பேர் 10 முதல் 75 ஐந்து வயது வரையிலானவர்கள் மது அருந்துவதாக ஓர் ஆய்வு தெரிவிக்கின்றது மத்திய அரசுக்கு இடைக்கால உபரித்தொகையாக இருபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாயை வழங்க ரிசர்வ் வங்கி முடிவு செய்துள்ளது அயல்நாட்டு செய்திகள் ஏமன் அரசும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களும் போர் நிறுத்தத்துக்கு சம்மதம் தெரிவித்துள்ளதாக ஐநா சபை தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் சவுதி அரேபியா இடையில் இரண்டாயிரம் கோடி டாலர் அளவில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது மேற்காசிய நாடான ஈரானில் சமீபத்தில் நடந்த தற்கொலைப் படை தாக்குதலில் இருபத்தி வீரர்கள் கொல்லப்பட்டதற்கு பாகிஸ்தான் பெரிய விலை தர வேண்டியிருக்கும் என ஈரான் எச்சரித்துள்ளது இதனிடையே பாகிஸ்தான் இராணுவத்தினர் மீதும் நடத்தப்பட்ட தற்கொலை படை தாக்குதலில் ஒன்பது பேர் கொல்லப்பட்டுள்ளனர் ஊழல் வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் லாகிரில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் வெனிசுவலாவில் ஏற்பட்டுள்ள அரசியல் பதட்டம் குறித்து அமெரிக்க அரசுடன் ரகசிய பேச்சுவார்த்தை நடந்ததாக அதிபர் நிக்கோலஸ் மடுரோ ஒப்புக்கொண்டுள்ளார் பெண்கள் எங்கே செல்கிறார்கள் என்பதை கண்காணிக்க செல்போன் செயலி ஒன்றை சவுதி அரேபியா உருவாக்கியுள்ளது இதற்கு மனித உரிமை அமைப்புகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றன வணிகச் செய்திகள் இவே பில்களில் நடக்கும் போலி நடைமுறைகளை கண்டுபிடிக்க பிரத்யேக அமைக்க உள்ளதாக வருவாய்த்துறை தெரிவித்துள்ளது ஹோண்டா மோட்டார் சைக்கிள் அண்ட் ஸ்கூட்டர் இந்தியா நிறுவனம் இளம் தலைமுறையினருக்கான புதிய சிபி இருசக்கர வாகனத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது நடப்பு நிதியாண்டில் கடந்த ஏப்ரல் முதல் ஜனவரி வரையிலான பத்து மாதங்களில் தங்கம் இறக்குமதி ஐந்து சரிந்துள்ளது பிரதம கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு பல்வேறு பயன்கள் கிடைக்க என்று தலைமை பொருளாதார ஆலோசகர் கே வி கருத்து தெரிவித்துள்ளார் பெரும் நிதி நெருக்கடி காரணமாகவும் பரிவர்த்தனைகளுக்கு ஆதார் எண்ணை பயன்படுத்தக்கூடாது என உச்ச நீதிமன்ற வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் மற்றும் நுண்கடன் வழங்கும் நிறுவனங்களின் கடன் வளர்ச்சியானது பதினைந்து சதவீதம் சரிந்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் கத்தார் நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெறவுள்ள பிபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி தொடரைக்கான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஐசிசி உலகக்கோப்பை ஒருநாள் போட்டி தொடரை வென்ற இந்திய கிரிக்கெட் அணி வீரர்களுக்கு சிறப்பு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது டெஸ்ட் போட்டிகளுக்கான பந்து வீச்சு தரவரிசையில் ஆஸ்திரேலியாவின் கிளென் மெக்ராத்துக்கு பிறகு அந்த அணியின் பேட் கமின்ஸ் தற்போது முதலிடத்துக்கு முன்னேறி சாதனை படைத்துள்ளார் காயத்திலிருந்து முழுவதுமாக மீண்டுள்ள இந்திய பேட்ஸ்மேன் பிரித்திவிஷா சையத் முஸ்தாக் கோப்பை உள்ளூர் கிரிக்கெட் போட்டிக்கான மும்பை அணியில் இடம்பெற்றுள்ளார் எழுபதாவது ஸ்ட்ராஜா நினைவு குத்துச்சண்டை போட்டியின் காலிறுதிக்கு இந்தியாவின் கௌரவ் சோலங்கி நமன் தன்வார் ஆகியோர் முன்னேறியுள்ளனர் பல்கேரியாவின் சோபியா நகரில் இப்போட்டிகள் நடைபெற்று வருகின்றனர் சென்னையில் நடந்த ஐம்பது கிலோமீட்டர் நடைப்பந்தயத்தில் ராஜஸ்தான் வீரர் ஜிதேந்தர் சிங் முதலிடத்தை பிடித்தார் திரைச்செய்திகள் வித்தியாசமான தலைப்பில் உருவாகும் படம் ஒன்றை இயக்குகிறார் கிருஷ்ணகுமார் இதில் கிருஷிக் மேகாஸ்ரீ மணாலி ரத்தோட் டெல்லி கணேஷ் அபினவ் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் இதன் பாடல் வெளியீட்டு விழா அண்மையில் நடைபெற்றது சில பல பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வந்துள்ள இயக்குநர் சேரன் மீண்டும் திரையுலகில் சுறுசுறுப்பாக வளம் வருகிறார் ஒரு பக்கம் திருமணம் என்ற தலைப்பில் புது படத்தை இயக்கி வருபவர் ராஜாவுக்கு செக் என்ற படத்தில் நடித்தும் இருக்கிறார் இப்படம் விரைவில் திரைக்கு வர உள்ளது தில்லுக்கு துட்டு இரண்டாம் பாகம் தமிழகம் முழுவதுமே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது முதல் நாள் வசூல் சுமாராக இருந்தாலும் படத்தின் பாசிட்டிவ் டாக் அடுத்தடுத்த நாட்களில் வசூலை அதிகரிக்க செய்தது இந்நிலையில் படம் வெளியாகி இரண்டு வார முடிவில் சென்னையில் மட்டும் இப்படம் மூன்று கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளது இத்துடன் நண்டினியின் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி